பிராப்பதலனாஸ் புனரூணோஷிதிமரபு மாய மாரமிரோஸ் விவிஸ்மவிதிச்சன் பிரகம் இருபத்தி ஒன்பதாவது மாய ௌடபதாச்சாரிய <coughs> பரிபூர்ணமாக அத்வைத ஜானத்தை நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் இந்த இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு ஸ்லோகங்கள்லையும் கனவில் மனம் எப்படி துவைதத்தை படைத்து அனுபவிக்கிறதோ அப்படியே ஜாகிரத்திலும் மனமே துவைதத்தை படைத்து அனுபவிக்கிறது என்று சொன்னார் அப்புறம் அது முடிக்கிற போது திரும்பவும் அதே கருத்தை சொன்னார் இது சந்தேகமே இல்லை அத்வயம்தான் துவயாபாசமாக காணப்படுகிறது அத்வைதத்தில் துவைத ஆபாசம் கற்பிக்கப்படுகிறது ஸ்வப்னே ஐதா ஆபாசா ஜாகிரதித்த ஆபாசா சுஷுப்தௌத ஆபாச அபாவா ைதாசல அவ்வளோ தான் சொல்லணும் ட்வைதலய சுஷு ஜவாஸ்வப்னாவைதாசா மாயச ஒரு சுருக்கம் ஒரு குறிப்பு சொல்கிறார் சங்கராச்சாரியர் அதாவது இதை வந்து கைவல்ய நவனியத்தில் பொன்னம்புல சுவாமிகள் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல எந்த இடமும் எனக்கு நினைவில் பல இடங்களில் அந்த சாஸ்திரத்திற்கு சங்கராச்சாரியை இதை சொல்கிறார் இப்போ கயிறை பாம்பா பார்க்குற பொழுது அங்கே மூணு இருக்கு மூணு அம்சம் இருக்கு இப்போ நம்ம சொல்றோமே ஈஸ்வரன் கிட்ட அம்சம் இருக்கு மாயா அம்சம் இருக்கு மாயா பிரதிபிம்ப அம்சம் இருக்கு இதில் ஒரு அம்சம்தான் சத்திய அம்சம் மற்ற ரெண்டு அம்சங்களும் மித்யா அம்சம் வாஸ்தவ அம்சம் அல்ல அவஸ்தவ அம்சம் வாஸ்தவா பாசகா வாஸ்தவமா இருக்கிற மாதிரி சதாபாசா இருப்பு சதாபாசகன்னா இருக்கிற மாதிரி இருக்குன்னு அர்த்தம் சிதாபாசக மாதிரி சதாபாசா அது இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறது சதாபாசம் வாஸ்தவமா நகைங்கிறது சதாபாசம் ஸ்வர்ணம்ங்கிறது சத்து நகைங்கிறது சதாபாசம் மிச்சாக்கு தான் இன்னொரு பாஷம் சதாபாசத்து மாதிரி அது மாதிரி துவைத்தமே ஆபாசம் வஸ்தவம் கிடையாது அத்வைத்த ஆபாசாக சொல்ல மாட்டோம் பாடம் நடத்துறதுனால துவைத்தத்தை நீக்கிவிட்டா அத்வைத்த சப்தத்துக்கு அவகாசம் இல்லை தேவை இல்லை அப்போ இந்த சங்கராச்சாரியார் இந்த உதாரணத்தில் என்ன சொல்றாருன்னா இந்த அத்வயம் மனஹா ஸ்வப்னே இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா துவயாபாசம் இந்த பதங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர் வந்து கௌடபாதாச்சார ஏதோ ஒரு லெவலில் பேசுறாருன்னா சம்சயா ஏதோ ஒரு லெவலில் பேசுறாருன்னா புரியாமல் தான் சொன்னேன்னே அவர் தான் ஹீன மத்தியம உத்கிருஷ்ட திருஷ்டயான்ட்டார் அதுக்கு புத்தி சாமர்த்தியம்னு அர்த்தம் பண்ணியிருக்கு ஒருவருத்தருடைய புத்தி சாமர்த்தியத்துக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரம் உபதேசம் பண்ணுகிறது அப்போ ஒரு சர்ப்ப நியாயத்தில் ரஜ்ஜு அதிஷ்டானம் இந்த சர்ப்பம் இருக்கேன் சர்ப்பம் வந்து ஆரோக்கியம் ரஜு அதிஷ்டம் ஆனா ரஜ்ஜுவுக்கும் அதிஷ்டானம் வந்து பிரம்மன் சைத்தன்ய பிரம்மன் இல்லையா சந்தேகம் இருக்கோ ரஜுு ரோம்யிற்றில்ல பாம்போம் அப்போ கயிறு எதுல இருக்குன்னா பிரம்மன்ல இருக்கு பிரம்மன் அதிருஷ்டமா இருக்கு ஆனா பிரம்மன் இல்லாம கயிறு இல்லை கயிறு இல்லாம பாம்பு இல்லை அது மாதிரி சைத்தன்யம் ஆத்ம சைதன்யம் இல்லாம மனசில்லை மனசில்லாம ஜெகத் இல்ல இப்படி சொல்ற சந்தேதன்யம் இல்லாம மனசில்லாம ஜைத்தம் அந்த மனசில்லாமசம் கிடையாது கல்பனா எல்லாம் சொல்லலாம் அப்ப ஞாபகம் அவர் பொன்னம்பல சுவாமி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துற சைத்தன்யம் வந்து அதிஷ்டானம் ஆசிரியம் சர்பகா ஆரோப்பகாங்கிறார் அதிஷ்டானம் ஆசிரயா ஆரோப்பகா அதிஷ்டானம்னா என்ன பிரம்மன் ஆசிரியம்னா என்ன நம்ம எதை கல்வி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப வந்து கல்லதான் விக்கிரகம் இருக்கு கருங்கல்ல தான் விக்கிரகம் இருக்கு பஞ்சலோகத்தில் விக்கிரகம் இருக்கு அந்த விக்கிரகம் எல்லாம் எல்லாமே பிரம்மனா இல்லையா பாசப்படி எல்லாமே சர்வம் ஆகாசமே பிரம்மன் தான் எதோ பிரம்மன் இல்லைன்னு சொல்றது ஆத்மன ஆகாசம்பூதா காரண காரிய சம்பந்தம் இருக்கு காரணம் தானே காரியமா காட்சி அழிக்கிறது எல்லாமே பிரம்மன் தான் எல்லா விக்கிரகங்களுக்கும் ஆதாரம் பரபிரம்மன் அப்புறம் என்னதுன்னா ஒரு இது வச்சுருப்போம் அப்புறம் இந்த கல் முதல்ல பிரம்மன் அப்புறம் ப்ளஸ் ஷிலா அதுக்கப்புறம் என்னென்னா அஸ்மின் பிம்பே ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி தேவம் தியாயாமி ஆவாகையாமி அப்புறம் ஸ்மராமி பஜாமி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ என்ன இருக்கு மூணு இருக்கு பிரம்மன் இருக்கு ஷிலா இருக்கு அப்புறம் அதில் வந்து அரிஞ்ஞான பூர்வக அத்தியாசா இதெல்லாம் பண்றோணும் அத்தியாசத்துக்குள்ள அத்தியாசம் பண்றோம் அத்தியாசத்துக்குள்ள இது வந்து ஜெகத்து அத்தியாசம் வந்து அக்ஞான அரியம் அதுக்குள்ள ஒரு ஞானம் அக்ஞானத்துக்குள்ள இருக்கிற ஞானம் அப்படிதானே சொல்லணும் அஜானத்துக்குள்ள இருக்கிற ஞானம் தானே இப்போ நம்ம இந்த துவைத்தம்ங்கிறது ஞானமா பண்ணும் தர்மாத்திர தர்ம ஜர்ம அஜத்தினால உற்பத்தியானக்குள்ள இருக்கிற ஞானங்கள் துவைதத்துக்குள்ள அஜானத்தினால உற்பத்தியான துவைத்தத்துக்குள்ள இருக்கிற ஞான அஜானம் தர்ம ஜானம் அதர்ம ஜானம் தர்மத்தை பற்றி தெரியாத விஷயம் தர்மத்தை தெரிஞ்சிருக்கிறது அதுக்குள்ளதானே இந்த ஆக இது பார்வோம் இந்த சைதன் என்ன பண்றதுன்னா அஜானத்துக்குள்ள இருக்கிற ஞானத்தையும் அஜானத்துக்குள்ளே இருக்கிற ஞானத்தை அஜ்ஞானத்தையும் அஜானத்தையும் பிரகாசப்படுத்தின் இருக்கு இதை சைதன்யம் அஜானத்தையும் அஜ்ஞானத்துக்குள்ள இருக்கிற துவைதமாகிய துவைத ஜஞானம் அதுக்குள்ளோதானம் இருக்கேன் சொல்லிட்டோமே தவிர அது துவைதமா என்ன ஒன்னொன்னுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறோம் அது அநேக்கம் அநேகம் ஆனா அதுல வந்து எல்லாத்திலேயும் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் ஜெயம் அபஜயம் இப்படி நிறைய இருக்கிறதுனால அது துவைதம்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் ஒரு துவைதமா ரெண்டு துவைதமா என்ன சொல்றது ஒரு ஒரு பொருளை எடுத்துட்டாலும் மனிதர்கள் அத்வைடு பொருளையும் எடுத்துடாக்கு சொல்றோம் சொன்னா அதிஷ்டானம் ஆசிரியம் துவைத அனுபவ இத என்ன சொல்றார் இந்த அத்தத்தை சார்ந்திருக்கிற மனசுனால தான் பிரபஞ்சம் அனுபவிக்கப்படுகிறது சந்தேகம் இல்லை அப்ப ஞாபகம் அத்வைத அத்வைத சைதன்யம் பிரம்ம அஜாதி பிரம்ம அதிஷ்டானம் கேவல ஞானத்தினால புரிஞ்சுக்கிற விஷயம் அது சொல்ல மனசு வந்துறது ஆசிரியம் இது துவைதமா துவைதமா துவைதம் தான் ஆனா புரியறதுக்காக சொல்லுவோம் ஆனா மனசு இருக்கு அதுலதான் இப்ப வந்து கயிற்றுல பாம்பையும் பார்க்கலாம் கோட்டையும் பார்க்கலாம் தண்ணீர் கோடையும் பார்க்கலாம் மாலையையும் பார்க்கலாம் என்ன விடாம மனசு இந்த இடத்துல அத்வைதோடு சேர்ந்து இரண்டற்றது மாதிரி இருக்கு ஆனா அதுல இருந்து தான் என்ன ஆகிறதுனா பல காட்சிகள் தோன்றுகின்றன துவயா பாசம் அதனால எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு சொல்றேன்னு சொன்னா அத்வயம் அத்வயம் அத்வயம் மனஹா காணப்படுகிறது மனமே கனவில் இருமைகளாக காட்சி அளிக்கிறது இரண்டற்ற மனமே கனவில் இருமைகளாக காட்சிகிறது காட்சி அளிக்கிறது இரண்டற்ற மனமே காட்சி அளிக்கிறது வேற்றுமை பொருள்களாக காட்சிக்கிறது ஆரம்பிக்க பீட்சி ஜையாக புரிஞ்சுக்க வேண்டிய போர்ஷன் மிக மிக கவனமாக பார்த்து புரிஞ்சுக்கணும் இதுல சந்தேகம் வேண்டாம் என்ன சொல்றார் எல்லாமே மனசோட கல்பனை சாத என்ன கடைசியில் என்ன முடிக்கிறார்னா இது மனோ கல்பனா மனசனுடைய கற்பனை தான்ப்பா இந்த வேற்றுமை உலகம் ஆகவே மனமே காரணம் அப்படி சொல்ல போறார் எனவே மனச கவனி அப்படி சொல்ல போறான் இதில் விஷயம் இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருக்கோம் நான் சொன்னேன் நேற்றுக்கு நான் ஒரு தடம் எல்லாத்தையும் ஒரு தடம் சிம்ம அவலோகனம் பண்ணிட்டு ஏன்னா நிதித்தியாசனம் ஆரம்பிக்க போகிறது அல்ல இதுவரைக்கும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் நாம முதல் ஸ்லோகத்தில் இப்போ நம்ம முப்பது ஸ்லோகம் பார்த்துருக்கோம் முப்பது காரிக வாக்கியங்கள் பார்த்துருக்கோம் முதல்ல என்ன பண்ணார்னா துவைத்த நிந்த பண்ணினார் துவைத்த நிந்தன்னா இதுல துவைதத்திலேயே உத்தமமான வஸ்துவை நிந்த பண்ணார் உபாசிய உபாசக அத சொன்ன உமாம் தவறு ஜ பரமாத்ம பே கிடையாது ஜ பரமாத்தவன் சத்தியம் நினைக்கிறானோ அவன் திருப்பணன் அப்படின்னார் ஜீவாத்ம பரமாத்ம பேதத்தை இவன் சத்தியம் என்று நினைக்கிறானோ அவன் கிருபணன் அப்பவே ரெண்டாவது என்ன சொன்னார்ம பரமாத்மேத புத்தி போகிறதுக்காக ஜீவாத்ம பரமாத்ம அபேதத்தை புரிய வைக்கிறதுக்காக அஜாதி பிரம்மனை பத்தி பேச போறேன் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் நானும் பிறந்திருக்கேன் பிரம்மனும் பிறந்திருக்கார் நான் என்ன பண்றேன் முதல் ஸ்லோகத்தில் இரண்டாவது ஸ்லோகத்தில் ஜீவாத்ம பரமாத்மா அபேதம் உபதேசிக்கப்படுவதாக பிரதிஜை செய்யப்பட்டது அப்படி போடுவோம் அது மட்டும் அல்ல ஜத்தும் தோன்றையென்ற வாக்கியம் ஜத்தும் எப்படி தோன்றவில்லை என்பதை சொல்லப் போகிறேன் ஜீவனும் ஜெகத்தும் உண்மையில் தோன்றவில்லை என்ற கருத்தை விளக்கி சொல்லப் போகிறேன் என்று பிரதிஜை பண்ணினார் இரண்டாவது ஸ்லோகத்தில் மூன்றாவது ஸ்லோகத்துல அதை சுருக்கமா சொன்னார் கடாகாச மகாகாச உதாரணத்தின் மூலம் ஆத்ம ஏகத்துவம் உபதேசம் பண்ணினார் அப்புறம் ஜகத்தும் ஆத்மாவுக்கு அந்நியமா இல்லைங்கிறத மூணாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியில கூறினர் நான் திரும்பவும் கடைசியில் ஒரு சம்மதி சொல்லுவேன் அப்போ இன்னும் கொஞ்சம் வேணாம் முடி தேவைப்பட்டா விரிவா சொல்கிறேன் நாலாவது ஸ்லோகத்தில் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் நன்றாக யுக்தி இதை விளக்கி சொன்ன ஜீவ ஏகத்துவம் ஆத்ம ஏகத்துவ நிரூபணம் கிருத்தம் ஆத்ம ஏகத்துவ நிரூபணம் கிருதம் இன்னொரு விஷயம் மூன்றாவது ஸ்லோகத்தில் ஆத்மாவுக்கு ஜென்மா இல்லை என்று சொல்லப்பட்டது நான்காவது ஸ்லோகத்தில் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை என்று சொல்லப்பட்டது ந ஜாதா ந மரணம் பிராப்னோதி அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லைங்கிறது ரெண்டு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது ஐந்தாவது ஸ்லோகத்தில் அதற்கு குணங்கள் கிடையாது சுகதுக்கங்கள் குணங்கள் கிடையாது ஆத்மா நிர்குணகா என்கிற கருத்து சொல்லப்பட்டது நிர்குணா அசங்கா சொல்லப்படா நிர்குணா அசங்காங்கிற கருத்து ஐந்தாவது ஸ்லோக காரியத்தில் சொல்லப்பட்டது அப்புறம் ஆறாவது காரிக்கில ஆத்மாவுக்கு நாமரூப காரியங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஆத்மாவுக்கு நாமரூப காரியங்கள் கிடையாது எல்லாத்துக்கும் ஆகாச திருஷ்டாந்தத்தை வச்சுக்கொண்டே உபதேசம் பண்ணிட்டார் அப்புறம் ஏழாவது ஸ்லோகத்தில் ஆத்மா காரண காரியம் கிடையாது விகார அவயவன் கிடையாது ஆத்மா வந்து காரியமும் இல்லை காரண காரிய அபாவம் காரிய விலட்சண காரண காரிய விலக்ஷணஹா விகார அவயிதா இது சொல்லப்பட்டது ஏழாவது காரிக்கை எட்டாவது காரிக்கையில் இந்த துவைத புத்திக்கு காரணம் இந்த ஜாத பிரம்மன் இல்லை இந்த ஜீவனுடைய உற்பத்திக்கெல்லாம் தோன்றினதாக கருதுவதற்கு காரணம் அஜானம் என்று உபதேசிக்கப்பட்டது எட்டாவது காரிகளை அப்புறம் ஒன்பதாம் ஸ்லோகம் கன்க்ளூஷன் பொழுதும் தோன்றும் பொழுதும் போக்குவரவற்றது இது இன்னொரு கருத்து சொல்லப்படுது ஆத்மாவுக்கு போக்குவரவு கிடையாது இது இந்த உலகத்துக்கு போகிறது அந்த உலகத்துக்கு போகிறது எல்லாம் கிடையாதுங்கிற கருத்தும் பொதுவாக எல்லா கருத்தையும் நிறைவு பண்ணினார் ஆகாசம் எப்படி வேற்றுமை அற்றதோ அப்படி ஆத்மாவும் வேற்றுமை அற்றது என்கிற கருத்து ஒன்பதாவது சொல்லப்பட்டது பத்தாவது ஸ்லோகத்தில் பத்தாவது காரிக்க இந்த பிரபஞ்சமும் ஆத்ம மாயிலிருந்து தோன்றியது இந்த உட இருக்கிற எல்லா சரீரங்களும் பொருள்களும் பஞ்சபூத சேர்க்கையிலான சேர்க்கையினால் ஆன அனைத்தும் ஆத்ம மாயா விசர்ஜிதாகா என்கிற கருத்து சொல்லப்பட்டு பிறகு பதினொன்று முதல் பதினொன்று முதல் பதிமூன்று வரை பதினான்கு வரை ஸ்ருதி பிரமாணத்தை வைத்துக்கொண்டு ஜீவ ஏதாவது ஆத்ம ஏகத்துவம் நிரூபிக்கப்பட்டது அத்வைத ஆத்ம ஏகத்துவம் நிரூபிக்கப்பட்டது தைத்திரிய ஸ்ருதி மது ஜானம் மது பிராமணம் அப்புறம் வந்து மற்ற உபனிஷத்துகள் கட்டோபனிஷத் போன்ற இடத்துல இருந்தெல்லாம் எடுத்துக்கொண்டு மூன்று ஸ்லோகங்கள் நான்கு ஸ்லோகங்களில் இதை சித்தாந்தம் பண்ணினார் பதினாலாவது ஸ்லோகத்தில் வந்து சாஸ்திரத்தில் எதெல்லாம் சொல்லியிருக்கோ பேதமெல்லாம் சொல்லியிருக்குன்னா அது பவிஷ்யத் பிரத்யா உத்தம் கவுனம் முக்கியத்துவம் இல்லைங்கிறது பதினாலாம் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டு அப்புறம் பதினஞ்சாம் ஸ்லோகத்தில் படைப்பை பற்றி பேசப்பட்டிருப்பதெல்லாம் நாம் உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக நமது பக்குவத்தை பொறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கருத்து உபாய சோபதாராய என்கிற என்ற அர்த்தத்தோடு சொன்னார் பதினஞ்சாம் ஸ்லோகத்தில் அதை விளக்கி சொன்னார் பதினாறாம் ஸ்லோகத்தில் மக்களில் மூன்று தரத்தார் இருக்கிறார்கள் சாதகர்களில் மூன்று வகையினர் இருக்கிறார்கள் குறைந்த புத்தி உடையவர்கள் நடு நடுவான புத்தி உடையவர்கள் மிகுந்த புத்தி தீக்ணியம் உடையவர்கள் அவர்களை பொறுத்து சாஸ்திரத்திலே இந்த வேற்றுமை உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அப்புறம் பதினேழாவது பதினெட்டாவது ஸ்லோகங்கள் காரிக்கையில் துவைத்திக்கும் அத்வைதிக்கும் விரோதம் கிடையாது துவைத்திகள் அத்வைதிகளையும் விரோதிக்கிறார்கள் துவைதிகள் மற்றவர்களுடைய மதங்களையும் விரோதிக்கிறார்கள் துவைதிகள் துவைத்த மதங்களுக்குள்ளேயே வேற்றுமை பாராட்டுகிறார்கள் துவைதிகள் அத்வைதிகளோடும் அவர்கள் வேற்றுமை பாராட்டுகிறார்கள் நாம் துவைத்திகளோடு வேற்றுமை பாராட்டுவதில்லை காரணம் துவைதத்தை நாம் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு படியாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு படியாக ஏற்றுக்கொள்கிறோம் இரண்டாவது நாம் அத்வைதி என்கின்ற அபிமானம் நமக்கு இல்லை அவர்களுக்கு துவைத்தி என்கிற அபிமானம் இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு ராகத்வேஷங்கள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டது பதினேழு பதினெட்டு காரிகைகள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் காரிகள மாதான்திரி தோன்றுகிறது அஜாதி பிரம்மன் ஜாத பிரம்மனாக ஜாத ஜகத்தாக ஜாத பிரம்மன ஜாத பிரம்மன் ஜகத்து தான் பிறந்திருக்கிறதாக கருதினால் அதுல என்னெல்லாம் யுக்தி தோஷம் வரும் என்று நிரூபிக்கப்பட்டது யுக்தி விரோத அதாவது ஜாத பிரம்ம விஷய விரோத அப்படி சொல்லணும் இதெல்லாம் ஜகத் நிஷேதம் ஜத்தை நீக்கினதான் இப்ப இருந்து ஜத்துக்கு யுத்தி சொல்ற யுக்தி பூர்வக ஜகத் நிஷேதா சம்மதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான யுக்தியின் மூலம் ஜகத் நிஷேதம் பண்ணப்பட்டது பிறகு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூன்று ஸ்லோகங்களிலும் மூன்று காரிக ஸ்லோகங்கள்லயும் ஸ்ருதி பிரமாணத்தின் மூலம் இந்த ஜெகத் நிஷேதம் செய்யப்பட்டது ஜாதி நிஷேதா இதெல்லாம் ஜாத்தினா பிறப்பு பிரம்மனுக்கு பிறப்ப நிஷேதம் பண்ணப்பட்டது இதுலதான் தாத்பரிய சாஸ்திரத்துக்கு இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றதெல்லாம் விவகாரத்துக்காக இருக்கக்கூடிய இதாங்கிறது நம்ம மனசுல நன்றாக புரிஞ்சுக்கணும் அப்புறம் இருபத்தி 28, இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த இதனுடைய சாரத்தை சொல்லியது இந்த இதுவரைக்கும் பேசப்பட்டதனுடைய சாரத்தை சொல்லியது பிரம்மன் பிறந்திருக்கிறதுன்னு சொன்னா என்னெல்லாம் குறைபாடுகள் வரும் என்பது மீண்டும் சொல்லப்படும் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் சொன்னார் ஜி ஜாயிரா அப்புறம் வந்துடும் அது மாத்திரம் இன்னொரு கருத்து சொல்லப்பட்டது அப்ப எல்லாமே அக்ராஹியம் சொன்ன அக்ராஹியம் வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்தினீர்கள் ஆனால் சூன்யம் தானே வருது சூன்யம் இல்ல சத்துலதான் சத்துலதான் ஜென்மா ஏற்படும் அத்தம் சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த சத்தியம் சொன்ன அத்வைதிலிருந்து தான் மித்யாவான துவைத்த பிரபஞ்சம் ஜீவர்கள் தோன்றுகிறார்கள் கருத்து நன்கு நிலைநாட்டப்பட்டது அசத்திலிருந்து தோன்ற முடியாதுன்னு சொல்லப்பட்டது சத்திலிருந்து தான் தோன்ற முடியும் சத்துல தான் வந்து பொய்க் காட்சிகள் தோன்ற முடியும் உண்மையில்தான் பொய்க் காட்சிகள் தோன்ற முடியும் பொய்ல பொய்க் காட்சிகள் தோன்ற முடியாது பொய்யான பொருளில் பொய்க் காட்சிகள் தோன்றாது உண்மையான பொருளில் தான் பொய்க் காட்சிகள் தோன்றும் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது அது மேலும் நம்முடைய சொப்ன அனுபவம் ஜாகிரத அனுபவத்தை சொப்ன அனுபவத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டது இருபத்தி ஒன்பது முப்பது புரியுறது இல்லையா இவ்வளவுதான் ஆயுத இருபத்தொன்பது முப்பது ரெண்டுலையும் இது நிலைநாட்டப்பட்டது எப்படி சொப்ன பிரபஞ்சம் வந்து கல்பித்தமோ மன்கல்பிதமோ அப்படியே ஜாக்ரத் பிரபஞ்சமும் மன்கல்பிதம் அப்படின்னு விட்டார் இப்ப அடுத்தது சரி இது சாஸ்திரத்துல ஞானத்தை அடைஞ்சிட்டோம் இந்த ஞானத்தை அடையறதுக்கு பேரு தான் பேரு சந்தேகத்தை நீக்கிக்கிறதுக்கு மனநம்னு பேர் நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல மோட்சத்துக்கு என்ன சாதனம்னு கே கேள்விப்படுறோம் ஞானந்தான் சாதனம் ஆத்ம ஜானம் தான் சாதனம் அது கேள்விப்படுறதுனால அது எங்கே கிடைக்கும்னா அந்த ஞானம் நீ வந்து வேதாந்த விச்சாரம் பண்ணினா கிடைக்கும் அந்த வேதாந்த விச்சாரத்தை நீ தனியாக பண்ணினா ஒன்றும் புரியாது அது சம்பிரதாயம் தெரிஞ்ச ஒரு சம்பிரதாய வித்து உபதேசம் பண்ணணும் அந்த சம்பிரதாயம் தெரிஞ்சவர் சொல்லி கொடுத்தா தான் உனக்கு ஞானம் வரும் சரி சம்பிரதாயம் தெரிஞ்சவரை என்ன பண்றாருன்னா உபனிஷத்துடைய தாற்பயம் இதுன்னு சொல்லி கொடுக்குறார் உபனிஷத்துக்களுடைய தாத்யம் இதுதான் பா அத் திரமன் நீங்கிறது தான் தாத்பரியம் அத்வைத பிரம்மன் நான் எப்படி சரி உபனிஷத்தை படிச்சு சிரவணம் பண்ணியாச்சு அதுக்கு குரு உபகாரம் பண்ணிவிட்டார் அதுக்கு குரு வேணும் எல்லாம் நம்ம முயற்சி பண்ணி நம்ம பெறுகிறோம் அப்புறம் குரு சொல்கிற யுக்தி எல்லாம் சொல்லி கொடுக்குற மனநமும் பண்ணிடுறோம் சந்தேகமும் போயிடுறது இப்போ வந்து அக்ஞானமும் போயிடுறது சந்தேகமும் போயிடுறது இருக்கட்டும் இப்போ என்ன எடுத்து இது பாஸ்த வந்தால் அத்வைதம் தான் சத்தியம்ங்கிற அனுபவம் நமக்கு அத்வைதந்தான் சத்தியம்ங்கிறது என்னது புத்தி பூர்வமாக தெளிவாக தெரிகிறது ஒன்றும் சந்தேகம் ஆனால் இப்போ என்ன என்னன்னு கேட்டால் இப்போ இன்னொரு கேள்வி இந்த மனசு எப்ப பார்த்தாலும் துவைத்தையே தான் சிந்தனை பண்ணின் இருக்கு ஆனால் இந்த மனசுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அத்வைதானம் எந்த மனசு எப்ப பார்த்தாலும் துவைத்த சத்தியம்னு நினைத்து கொண்டிருந்ததோ அந்த மனதுக்குத்தான் துவைத்தமாக நினைத்து கொண்டிருப்பது சத்தியம் அல்ல அத்வைத ஆத்மஸ்வரூபந்தான் சத்தியம் என்று அந்த மனதுக்குத்தான் உபதேசிக்கப்பட்டிருக்கு ஆனா மனசு என்ன பண்ணுகிறது ரொம்ப மெச்சூரா இருந்ததுன்னு சொன்னா இந்த சிரவண மரணத்திலே அவன் நிறைய பேருக்கு இந்த துவைத சத்தியத்துவ புத்தி ரொம்ப பலமா இருக்கு ஆகையினால இவர் வந்து நிதித்தியாசனத்தை உபதேசம் பண்றார் இந்த விபரீத பாவனை என்னது துவைதம் சத்தியம் எண்ணம் நமக்கு ஆழமா இருக்கு மனசுல என்னதான் நல்லாவும் ரொம்ப திருடமா இருக்கு அந்த துவைத சத்தியத்துவ புத்தியை நீக்கிறதுக்காக நிதித்தியாசனம் உபதேசம் பண்ற ஆக துவைத சத்தியத்துவ புத்தி நிவத்தி அத்வைதத்தியு திருட பிராப்தியர்த்தம் அதை விட ரொம்ப முக்கியம் சத்திய புத்தி நிவர்த்தியர்த்தம் சத்திய புத்தி போயிடுத்துனாலே அத்வைத ஆத்மா தேன அயம் அஜம் ஸ்வயம் தேனாய தேனாஜம் பிரகாசத்தே தேன ஹேத்துனா அஜம் பிரகாசத்தை அது பிரகாசிக்கிறது இது ஒன்றும் கஷ்டமே இல்லை ஆனா மனசுல இருக்கிறது என்னன்னா அத்வைத்த ஆத்ம ஜானிஷய காட்டிலும் அத்வைத ஆத்ம ஜான நிஷ்டய காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகையினால இங்கே கௌடபாதாச்சாரியார் சாதனைகளை சொல்லப்படுறார் இவர் சொல்கிறதுல சில இதை விளக்குற போது நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா நமக்கு நிறைய இந்த எல்லாரும் மூக்குக்களாகத்தான் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழைறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இப்போ வந்து இயக்கங்கள்லாம் நிறைய இருக்குது அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது எல்லாருக்கும் மனசாந்தி வேண்டி இருக்குது மன அமைதிக்காகத்தானே ஆன்மீகத்துக்குள்ளே வருகிறார்கள் அந்த மன அமைதிக்காக வரும்போது பார்த்தோமான அதுல வந்து பலவிதமான பிரிவுகள் இருக்கின்றன நிறைய பேர் இருக்காங்க அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மனிதன் மன அமைதிக்காக கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்கிறான் சிந்தித்து கொண்டிருக்கிறான் சிந்தித்துக் கொண்டே இருப்பான் குடிக்க ஆனா உபனிஷத்தெல்லாம் ஒரு வியவஸ்து உபனிஷத்து ஆச்சாரியர்கள் இவர்கள்லாம் வந்து இதுதான் வழி இதுதான் வழி இதுதான் வழின்னு சொல்லி ஒரு வியவஸ்தைய உண்டு பண்ணி இருக்கிறார்கள் ஆனா அந்த வியவஸ்தைய ஒரு ஒரு ஆச்சாரியர்களுமே இந்த வியவஸ்தில சில தோஷங்கள் இருக்கு இந்த இந்த கிரமத்துல இந்த பத்தில இந்த ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஒன்னு ஒண்ணு சொல்லுகிறார்கள் அதையும் நம்ம ஆனா யார் மேலும் விரோதம் இல்லை அவங்க ஒரு ஒரு சிந்தனையில சொல்லுகிறார்கள் அதனாலதான் சொல்லுகிறது சாஸ்திரம் சொல்றது இதெல்லாம் புருஷ புத்தி தோஷம் பிரமாத்திருஷங்கள் என்ன பண்ணாலும் பிரமாத்திரு தோஷம் வந்துடுறது என்னத்தை பண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணு அப்படி சொல்றோம் சொன்னாலும் அதுல வித்தியாசம் வரத்தான் செய்கிறது என்ன பண்றது ஒரே குருமானுஜாச்சாரியை யாதவ பிரகாசன் கிட்ட போய் படிக்க போனார் சொல்றாங்க யாதவ பிரகாசனுடைய நமக்கு தெரியாது உலகத்தில் பார்க்கறவங்க ஒரு ஒரு உபாதிக்கு ஒரு ஒரு விசேஷம் இருக்கு குவாலிட்டி இருக்கு அது ஞானம் வந்து சரியா இருந்தாலும் அந்த உபாதி பிரசென்ட் பண்ணுறதுல ஏதாவது வரலாம் தோஷம் வரலாம் வராமல் இருக்கும் வர சரியா இருந்தால் வராது அப்படி இன்னும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால தான் இவர் வந்து யாதவ பிரகாஷர் சொன்னால் இவர் அதை ஒத்துக்கலை அது மாத்திரம் இல்லையா யாத யாதவ பிரகாஷர் சொல்கிற வாக்கியத்தில் சாஸ்திரத்தில் இவருக்கு எவ்வளோ ஸ்ரத்தை இருந்ததுன்னு அது இன்னொரு கேள்வி யாருடைய இதில் ராமானுஜருக்கு அவருடைய உபதேசத்தில் ராமானுஜருக்கு நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் புரியறதுக்காக பாப்புலர் கதை யாதவ பிரகாஷர் அத்வைதி ராமானுஜரும் படிக்கப் போனது அத்வைதம் தான் ராமானுஜர் படிக்கப் போனது அத்வைதந்தான் அப்ப ராமானுஜருடைய அப்பா அம்மாலாம் என்னவா இருந்திருக்கணும் புரியறது இல்லை நாமம் இல்லைன்னு தெரிகிறது அப்போ ராமானுஜனுடைய அப்பா அம்மா அவங்க எல்லாம் இவர் எங்க போயிருக்கார் அவரு அவர் தானே இந்த பாகவத சம்பிரதாயம் பேரு அப்ப அதுக்கு முன்னால என்ன பண்ற அத்தய சம்பிரதாய குரு கிட்டதான் அவர் சொல்ற மீனிங் அவர்கிட்ட இவருக்கு எவ்வளவு சிரத்தை இருந்ததோ தெரியாது அவர் சொல்ற அர்த்தம் இவருக்கு திருப்தியா இல்லை அப்புறம் இவருடைய இவர் அது மாத்திரம் இல்ல அவருடைய குணங்களும் யாதவ பிரகாஷனுடைய குணங்களையும் தோஷமா சொல்லுகிறார்கள் அவருக்கு இவர் பேரில் ரொம்ப வெறுப்பு இருந்தது இவருடைய ஞானத்தை பார்த்து அவருக்கு பொறாம இப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம பார்க்குறோம் ரியல் அத்வைத ஞானம் இருந்தால் பொறாமல் வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு பார்க்குறோம் இப்போ என்னென்னா இது ரெண்டும் சரி வரல எது இந்த குருவும் சரி இந்த சிஷியன் இப்போ குருவிட்ட தோஷமாக சிஷ்யன்கிட்ட சொல்றத தோஷம் யார்கிட்ட சொல்வது எப்படியோ என்ன எடுத்துன்னா செண்டை வந்தது கதையெல்லாம் நிறைய சொல்கிறாங்க அப்போ இவருக்கு ராகத்வேஷம் இருந்திருக்கு அவருக்கு ராகத்வேஷம் இல்லை அதனால் அவரை கொள்ளுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணினார் இப்படிலாம் சொல்கிறாங்க இது எவ்வளோ வருது அப்படின்னா அவர் எவ்வளோ அஜானியாக இருக்கும் அப்படிப்பட்ட குருக்கிட்ட போனால் என்ன ஞானம் ஒருவர் இருக்கு இதுவும் கேள்விக்குறிதானே அவர் யாதவ பிரகாஷர் அவருக்கு வந்து விஷம் கொடுத்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதெல்லாம் இருக்குது சரித்திரத்தில் இருக்குது இப்படிலாம் இது எவ்வளவு தூரம் சத்தியம் எவ்வளவு தூரம் சத்தியம் இல்லைன்னு நமக்கு தெரியாது எவ்வளவு தூரத்துக்கு இந்த கதை உண்மை போய் நமக்கு தெரியாது அப்புறம் இவர் ஒரு சித்தாந்தத்தை தயார் பண்ணி விட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கும் பிரமாணத்தை எல்லாம் போதாயனை வருத்தி அதெல்லாம் எடுத்து எல்லாம் அந்த காலத்தில் ராமானுஜனுடைய பாஷம் எல்லாம் படித்தா அந்த லாங்குவேஜ் இருக்கு பாருங்க பாஷை ரொம்ப அழகு ஆதிசங்கர் அப்படின்னா இல்லை அவர் விஷயத்தை கவனமாக பார்த்துட்டு இருப்பார் அந்த லாங்குவேஜில் வந்து அந்த என்ன அப்படி அழகா போடுறது இருக்கு இல்லையா அது ராமானுஜருக்கு இடி என கிடையாது மறுக்கவே முடியாது ஒத்துக்கிறோம் இதுதான் அத்வைதி திருஷ்டி ராமானுஜாச்சாரிய லாங்குவேஜ் இருக்கு அது அப்படிப்பட்ட பாஷை அற்புதமான சொற்கள் அந்த பகவானுடைய மகிமையை பத்தி அவர் பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா அந்த சொற்கள் எல்லாம் எப்படி தான் இப்படி வருகிறதோ அந்த சம்ஸ்கிருத பாஷையில் அப்படி அற்புதமா சொல்ற சங்கராச்சாரியை அப்படி புலவரிஷாக பேச தெரியாது ஆனால் ரொம்ப சூக்ஷமாக புத்திபூர்வமாக நிறைய பார்ப்பார் லிங்க் எல்லாம் சம்பந்தங்கள்லாம் அழகாக சொல்லுவார் ஆனால் லாங்குவேஜில் வந்து ரொம்ப ஆனால் அதுவே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுற போது ராமானுஜாச்சாரியருடைய லாங்குவேஜும் சங்கராச்சாரியருடைய லாங்குவேஜையும் கம்பேர் பண்ணினா லாங்குவேஜ் ரொம்ப அழகாக இருக்கிறதுங்கிறது இவரோடது ஆனால் அழகாக இருக்கும் விஷயம் ஒரு மா இருக்கும் இங்க அப்படி இல்லை அழகா இருக்காது விஷயம் வந்து நச்சு இருக்கு அது மாதிரி அது எங்கேயோ கொஞ்சம் வள வளான் இருக்குது ரொம்ப அழகா இருக்கும் சப்ஜெக்ட் உள்ளுக்குள்ள பார்த்தா இன்னமும் மாறி போயிட்டே இருக்கும் எதுக்கு சொல்றேன் இப்படி இந்த பிரமாத்திரு தோஷத்தினால தான் சித்தாந்த பேதங்கள்னா ஏற்படுது இல்லையா சித்தாந்தம் அதுலேயும் வந்து பகவான் என்ன பண்றது மகிமை என்ன சொல்றது மாயோடைய பிரபாவம் இது அதனாலதான் நம்ம தாய்மாரவ சொல்றார் இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுத்தன் இஷ்டை பெறுமோ இப்படிலாம் போது என்ன இது பார்த்தா இந்த இதுல இது ஏரியா நல்லா இருக்கு இந்த ஏரியா என்னமோ பண்றது அதை அதை பார்க்குற போது அந்த ஏரியா நல்லா இருக்குது இந்த ஏரியா டிஸ்டர்ப் பண்ணுறது நாம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் அவியல் பண்ணலாமான்னா இதில் இருக்கிற கொஞ்சம் எடுத்து இதில் இருக்கிற நல்லதை எடுத்து போட்டு அதில் இருக்கிற நல்லதை எடுத்து போட்டு இப்படி போடுற போது நம்மளே அறியாமல் நம்மளுக்கும் கலந்துரும் ஏதாவது ஒன்று அப்படி கலந்துன்னா இது ஒரு புது ஃபிலாசஃபியாக மாறிடும் அதானே விவேகானந்தர் சொல்கிறார் அதாவது நீ எதையாவது சீர்திருத்த உருவாக்கம் தான் சமரச சத்திய சன்மார்க்கம் அசத்திய சன்மார்க்க சத்திய சன்ார்களையும் ஒன்னாக்குறது ஜோதி வழிபாடு நிறைய பேர் ஜோதி வழிபாடு மாத்திரம் போறதில்ல சிதம்பரம் இருக்கிற ஏரியா முழுக்க சுத்திட்டு வராங்க நேரம் பண்ணி நமஸ்காரம் வீட்டுக்கு திரும்ப வேண்டிதானே அதோட நிறுத்திக்கிறாங்களா யாரும் இல்லை இதுதான் சாக்காச்சு பக்கத்தில் சிதம்பரம் கோயில் இருக்குது அந்த கோயில் இருக்குது இந்த கோயில் இருக்குது இதை ஒரு டூராகவே பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேறு இருக்குது போயிட்டு வந்து விடுறாங்க தவிர்க்கும் அன அனவாயிடும் இந்த மாய பிரபஞ்சத்தோட நீ அப்படி இருக்கு நல்ல எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இப்போ வரப்போகிற டாபிக்க்கு பதில் சொல்லணும் நம்ம எல்லாருக்கும் ஒரு வார்த்தை என்ன தோன்றுறதுன்னா நம்ம மாத்திரம் இல்லை பெரும்பாலானவங்களுக்கு என்ன தோன்றுறதுன்னா நம்ம கஷ்டத்துக்கு காரணம் இந்த உலகம் தான் இது ஒரு கொள்கை இந்த உலகம் தான் எனக்கு எங்க கஷ்டமா இருக்கோ அந்த ஊரை விட்டு நான் ஓடிடுவேன் இப்ப எனக்கே வந்து தலைவலி தாங்க முடியலன்னு ஆசிரமத்தை விட்டு போயிடலாம்தான் தோன்றுறது சில சமயம் வச்சு என்னடாது நமக்கு தோன்றதுன்னு வச்சு போக முடியுமோ வீட்டை விட்டு வந்த மாதிரி ஆசிரமத்தை போக முடியல ஏன்னா நம்மளை நம்பி ஆசிரமத்துக்கு நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க சுவாமி இவர் நல்லா பண்ணுவார் நம்பி நிறைய பேர் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்கள்ட்ட அது அது தர்மம் அது அவங்க வந்து பெரிய தர்மம் பண்ணி சுவாமிகள்லாம் நல்லா செய்வார் இவ்வளோ பெரிய காரியத்தில் இறங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரூபாய் கொடுத்துட்றாங்க சௌரியமாக வர்றது ஆள் வர்றதா கஷ்டமாக இருக்கு சரி ரூவா வந்து ரூபா வந்துடுறது அப்புறம் அந்த ரூபாயை காப்பாற்றணுமே இந்த ரூபாயை வச்சு கட்டடம் கட்டி ஆகணும் ரூபாயை வச்சு பேங்கில் போட்டாகணும் அதில் இன்ட்ரெஸ்ட் வாங்கி ஆகணும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கரெக்டாக வந்து தான் பார்க்கணும் நான் பண்றது இல்லை இல்லை இதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன் நிச்சயமாக ஒடிடுவேன் போற சொல்லு ரூபா மாத்திரம் கொடுத்தா போறாப்பா வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படி நான் ஒழுங்காக படிச்சு இன்னும் நல்லா சொல்லுவேன் அப்போ என்னன்னா இது புரியும் இருக்கா சொல்லு அப்போ காரியம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நமக்கு கஷ்டத்துக்கு காரணம் என்ன இடம் தான் இந்த தான் இல்லை மற்றவெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு தானே உள்ளுக்குள்ளே உறுதின்னு இருக்கும் எந்தெந்த என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியாது இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் இவர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார் இது இது உருவாக்குற போது இருந்த சந்தோஷமோ சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு பயப்படாய் எல்லாம் தட்சிணாமூர்த்தி கிருப்பையில் குரு கிருப்பையில் சாஸ்திர கிருப்பையில் ஒன்றும் இல்லை சும்மா இதுக்காக சொல்கிறேன் அப்பப்போ அந்த ரோலுக்கு போவேன் படிச்சு பாடம் சொல்லலை வெறும் விவகாரம் மாத்திரம் இருந்தது கஷ்டத்துக்கு காரணம் என்ன சொல்றோம் எங்க நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் எந்த இடத்துல கஷ்டம் இருக்கோ அந்த இடத்தை விட்டு ஓடுறாங்க எல்லாம் நிறைய பேர் அதான பண்ணணும் அதனால் ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே விழுகின்றோமே மாறி மாறி போயிட்டுருக்கோமே இங்கே இப்போ என்ன சொல்கிறோம் வீட்டில் இருந்தால் வீட்டில் ஒரே தொந்தரவு ஆசிரமத்துக்கு போயிடலாம் ஆசிரமத்துக்கு போனால் அவங்களே சாப்பாடு போட்டுருவாங்க இந்த வந்து கூப்பு புலி சமாச்சாரம் நமக்கு இல்லை வார்த்தை சொல்லுங்கள் சுவாமி நம்ம இப்படிலாம் மட்டும் திட்டா நினச்சிக்காது புரிய வைக்கணுமே அதுக்கா நம்ம அனுபவத்தை சொன்னால் ரொம்ப நல்லா புரியணும் என்ன பண்ணுறோம் இங்கிருந்து அங்கே ஓடுறோம் அங்கே போய் நிம்மதி கிடைக்குமா அதுக்கு தானே உதாரணம் சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கையை ஒரு காணல் நீர் அப்படிங்கிறாங்க இல்லையா எதுக்கு இது காணல் நீர்ன்னு சொல்றாங்க காணல் நீருக்கு உதாரணம் வந்து காணல் நீர் எதுவும் இல்லை என்ன அது இன்னொரு பேரு சம்ஸ்கிருதத்தில் மிருக திருஷ்ணான்னு பேர் இந்த காணல் நீருக்கு ஒரு சம்ஸ்கிருதத்தில் பேரு என்ன மிருக திருஷ்ணா மிருக திருஷ்ணாம்பா அப்படி அப்படி சொல்லணும் மிருக திருஷ்ணாம்பா மிருகன்னா மான் திருஷ்ணான்னா தாகம் அம்பகான்னா தண்ணீர் மிருக திருஷ்ணாம்பகா ஏற்றி ஒரு ஸ்லோகம் சொன்னேன்னு மிருக திருஷ்டாம்பி ஸ்னாதஹா அப்படி சொன்னேன் இல்லையா ஒரு வந்தியாபுத்திரன் மிருக திருஷ்டாம்பத்தில் ஸ்நானம் பண்ணி ஆகாச புஷ்பத்தை வச்சுன்னு வந்தான்னு சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்லோகம் ஆக இந்த மிருக பேர் இந்த காணல் நீர் இருக்கு மறு மறுபூமின்னு பேர் மருமரீச்சிக்கா ஒரு பேர் மிருக கிருஷ்ணாம்பகான்னு இன்னொரு பேரு இந்த மிருக கிருஷ்ணாம்பகான் ஏன் பேர் வச்சா அப்படின்னா சில சமயம் இந்த மான் காட்டில் இருந்து தெரியாமல் பாலைவனத்துக்குள்ளே ஓடிடுவோம் மான் இருக்கே காட்டுக்குள்ளேருந்து தெரியாம பாலைவனத்துக்குள்ளே ஓடிடுவான் தெரியாமல் போயிட்டு ரொம்ப தூரம் போயிடுவான் வேகமாக ஓடி போயிடுவோம் போனத்துக்கு பிறகு அது அவ்வளோ தூரம் ஓடி விடுத்துனா தாகம் எடுக்கும் தாகம் எடுத்த உடனே பார்த்தா நான் கூட இப்போ சமீபத்தில் பார்த்தேன் பாலைவனத்துக்கு உள்ள போய் பார்த்தேன் நிஜமாக பெரிய லேக் மாதிரியே இருக்கு நீ பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தா தான் அது புரியும் நிஜமா ஒரு லேக்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அங்கே போனால் தண்ணி கிடைக்கும் லேக்கே இல்லை பெரிய லேக் மாதிரி தெரியுது அதனால அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மான் என்ன பண்ணுமா தண்ணி கடை இருக்குன்னு சொல்லி அங்கே போகுவான் அங்கே போன உடனே அங்கே தண்ணி இருக்காது அப்புறம் அது அழுத்து போய் திரும்பி பார்க்குவான் செத்து போ சும் சொன்னா உச்சு உச்சுங்கிறோம் வேற பார்க்கல அப்ப நமக்கு எவ்வளவு தூரம் துவைதத்துல பற்று இருக்கு பரவாயில்ல சொன்னதுன்னா நமக்கு கருணை இருக்குமும் அலைஞ்சு இழஞ்சு கடைசியில தண்ணி இல்லாம அது சாகிறதுனா மாறி நம்மள என்ன பண்றோம்னா இங்க இருந்து அமெரிக்கா அங்க போனா நமக்கு ஆனந்தமும் நிறைய பணம் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அங்க போய் பார்க்கறோம் அங்க போன நம்ம ஊரில் இருக்கிற கோயில் பூஜை வழிபாடு இந்த மாதிரி சத்சங்கம் இதெல்லாம் மலேசியாலேருந்து வந்துருக்காங்க பாருங்கள் வாங்க கேட்டுப்பாரு சொல்லுவாங்க இந்த ஊரில் இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் இல்லையே நம்ம கவர்மெண்ட் இப்படி வச்சிருக்கே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் மலேசியாக்காரங்கள்ட்ட வந்து பேசி பாருங்க தெரியும் என்ன இருந்தாலும் அவங்க செகண்டரி சிட்டிசன் மாதிரி இருக்கு இல்லையா அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது நமக்கு அது அப்போ வந்து அங்கேருந்து இங்கே வரும் அப்புறம் இங்கேருந்து எது எதுக்கு சொல்கிறேன் நம்முடைய துக்கத்துக்கு காரணம் நாம் வாழ்கிற இடம் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் இவர்கள் தான் நிறைய பேரோட எண்ணம் தீர்மானமான எண்ணம் என் துக்கத்துக்கெல்லாம் காரணம் எங்க மாமியார் தான் காரணம் மாமியார் தான் அப்படி சொல்றது என் துக்கத்துக்கெல்லாம் காரணம் இவங்க தான் நாத்தனார் தான் துக்கத்துக்கெல்லாம் காரணம் எங்க பாஸ் தான் இங்க பிரம்மச்சாரிய கேட்டீங்கன்னா பரஸ்பரம் பாவயந்தி என்ன பண்றோம் நம்ம பிராபலத்துக்கு நமக்கு துக்க காரணம் சொல்லி சம்சார காரணம்னு சொல்லி நாம் ரொம்ப தீர்மானமாக இருக்கோம் அதனால்தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ண பார்க்குறாங்க எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணு அதை மாற்று இதை மாற்று இதை மாற்று மாமியாரை மாற்று அதை மாற்று ஹஸ்பண்டை மாற்று ஏன்னா இப்போ அதுதான் இப்போ ஹஸ்பண்டே மாற்று எல்லாம் மாற்று அது மாற்று எதெல்லாம் பிரச்சனையோ மாற்று மாற்றி மாற்றி கலாச்சாரத்தை நாசம் பண்ணு அதைத்தானே பண்ணிட்டுருக்கோம் அக்சப்டன்ஸே உலகத்தை ஏத்துக்கிற சுபாவம் இல்லவே நீங்க என்ன பண்ணாலும் சரி இது நாய்வால் போன்றது இந்த உலகம் நீங்க என்னதான் அழகா எப்படி பண்ணி வச்சாலும் அப்புறம் இதுல இன்னொரு ஒரு ஒருத்தருக்கும் பாருங்க நம்ம வீட்டெல்லாம் வச்சுக்கணும் நான் என் வீட்டை இவ்வளவு தூரம் காப்பாத்துட்டேன் என் மருமகன் எப்படி வச்சுக்க போறாளும் என் மகன் சொல்லப்படாதோ அவனும் கூடத்தானே இருக்கான் அவனையே விட்டு அவன் கூடயே விடணும் ஏன் மகன் எப்படி வச்சுக்க போறான்னு சொல்லப்படாதோ அது வர ஏன்னா மகனை காட்டலாம் அவதான் உறுத்தின் இருக்கா என்ன பண்றது நம்மளான அத்வைதம் பரமார்த்தா கிளாஸ்ல வந்து உட்காந்து அத்வைத படிச்சு இதெல்லாம் ஞாபகம் இது வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க நம்மளே நம்மளை நினைச்சு சிரிச்சுக்கிறோம் உண்மை நம்ம சிரிக்கிற போது ராமா சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் எப்ப பார்த்தாலும் இதை மாத்த பிராரியே சரி வரலன்னா வேற ஆசை ஓடிடுவாங்க சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு என்ன எங்களும் விட மாட்டேங்கிறீங்களா நானும் அப்படித்தான் எனக்கு சரி வரலை நான் இன்னும் படத்துக்கு எல்லா இப்ப என்ன பண்றோம் வெளியில இருக்கு வெளியில இருக்கு வெளியில இருக்கு எனர்ஜி புத்தி எல்லாம் இந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷனை சரி பண்றதுலயே போயிடு அதனால இவங்கதான் மெஜாரிட்டி பீப்புள் இவங்கதான் மெஜாரிட்டி ஹீன அவங்களுக்கு என்ன ஜெகத் சத்தியவாது ஜெகத்து தான் சம்சாரத்துக்கு காரணம் நினைக்கிற போது ஜெகத் சத்தியத்துவ புத்தி இருக்கு நான் சத்தியம் இந்த இடம் சத்தியம் இந்த கணவன் சத்தியம் மனைவி சத்தியம் குழந்தைகள் சத்தியம் கவர்மெண்ட் சத்தியம் ஒண்ணு நினைக்கணும் இதெல்லாம் என் நண்பர்கள் சத்தியம் என்னிடத்துல அன்பு செலுத்துறவன் சத்தியம் என்னுடைய விரோதி சத்தியம் எல்லாரும் சத்தியம்னு நினைக்கிறதுனால இந்த சம்சாரம் உங்களுக்கு இருக்கு விரோதியும் உண்மை நண்பனும் உண்மை பகைவனும் உண்மை நண்பனும் உண்மை அப்படிங்கிற எண்ணம் இருக்கு நண்பன் மாத்திரம் உண்மையின் பகைவன் உண்மையிலே நம்ம நினைக்க முடியாது அது எப்படி ஒரு சைடு ஒரு ஒரு ஒரு பாதியை வந்து உண்மை பாதியை பொய்ன்னு நினைக்க முடியும் ரெண்டுமே நினைச்சா ரெண்டும் பொய்ன்னு நினைக்கணும் இல்லாட்டி நினைச்சா ரெண்டையும் உண்மைன்னு நினைக்கணும் ஆக நம்ம அனுபவத்தில் ரெண்டும் உண்மையாகவே இருக்கு அதனால தான் என்ன பண்றோம் நண்பனை கண்டா மகிழ்ச்சி பகைவனை கண்டா வெறுப்பு வருத்தம் ஏற்படுகிறது சம்சாரத்துக்கு காரணம் எக்ஸ்டர்னல் கண்டிஷன் அதனால எப்ப பார்த்தாலும் இவங்க என்ன சொல்றாங்க சம்சாரத்துக்கு வெளி விஷயம் மாத்திரம் காரணம் இல்லை கண்ணை மூடினா சம்சாரம் இல்லாத மாதிரி இருக்கு விட்டுட்டா சம்சாரம் இல்லாத மாதிரி ஆனால் மனசு இருக்கிறதுனால தான் இந்த உலகம் தெரிகிறது நம்ம என்ன பண்ணுறோம் ராத்திரி தூங்குற போது மனசே இல்லை அப்போ உலகமே தெரிகிறது இல்லை உலகம் தெரிஞ்சாத்தானே துக்கம் உலகம் தெரியலன்னா துக்கம் இல்லைன்னு இன்னொரு குரூப் மெஜாரிட்டி குரூப் என்னது உலகத்தை சரி பண்ணிட்டு இருக்கிறது தான் வேலை இவனுக்கு எத்தனை ஜென்மாடுதாலும் முடியாது சரி பண்ணிட்டு இருக்கிறது தான் வேலை இவனுக்கு ஜென்மாக்கள் அநேகம் அனந்த ஜென்மா எடுத்தானோ அப்புறம் இன்னொரு குரூப் என்ன பண்றதுன்னா சுசுப்தனாஸ்தி ஜாகிரதாவஸ்தாயாம் அவஸ்தாயாம் மனஹா வர்த்ததே தஸ்மாத் மனஹா ஏவது காரணம் அப்படின்னு முடிவு பண்ணும் இன்னொரு குரூப் இவங்க தான் யோகா பீப்புள் பதஞ்சலி குரூப் மனந்தான் பிரச்சனை இருக்கு மனசு இருந்தா உலகம் இருக்கு மனசு இல்லைன்னா உலகம் இல்லை ஆகையினால துக்கத்துக்கு காரணம் மனசுன்னு முடிவு செய்தார்கள் இவர்கள் நமக்கு இது கரெக்டுன்னு தோன்றது ஆமா சுவாமி இந்த மனசு இந்த பாழா போன மனசு இப்படி சொல்றோம் இந்த மனசுல என்ன இந்த அத்வைத வேதாந்தம் படிக்க முடியுமா நம்ம என்ன சொல்றோம் நமக்கு அடிக்கடி நம்ம அதை பாழாக்கி விட்டு பாழா போன மனசுன்னு எப்பவுமே இன்னொன்னு குறை சொல்லியே பழகி போன நமக்கு நம்ம மனசையும் கூட பாழா போன மனசுன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டோம் எப்படி பாரு பகவான் கொடுத்த கிப்ட் மனசு அப்பேற்பட்ட மனசை போய் என்ன சொல்றோம் நம்ம பாழ்படுத்துறதெல்லாம் படுத்திப்பட்டு இந்த பாழா போன மனம் உலக விஷயங்களையே நினைக்கிறதே சுவாமி அப்படின்னு சொல்லி இந்த மனசை ரொம்ப மனசு மேல ஒரு வெறுப்பு கோபம் அதனால்தான் நிறைய பேருக்கு துன்பத்தை தாங்காம செத்து போறான் செத்து போய் பேயா அழையறோம் நீங்க பேயும் வித்யான்னு சொல்லக்கூடாது அது வேற விஷயம் பேயா இருக்கிற போது பேய்க்குள்ள இருக்காது மனசுதான் காரணம் மனசுதான் எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு எனக்கு எக்ஸ்டர்னல் கண்டிஷன் சில பேர் கம்மி தான் எனக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை கிடைச்சும் இப்படி சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க நல்லது ஒரு வாய்ப்பு நல்லது ஒரு சூழ்நிலை இவ்வளவு கிடைச்சும் ஏன் மனசு என்னமோ இதில் ஈடுபடவே மாட்டேன் ஆகியனால இந்த மனசு இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது இந்த மனசை சாகடிக்கிறது தான் என் வேலை அதனால என்ன பண்ண போறேன்னு குகைக்கு போக நீ அங்கே போனாலும் இதே ப்ராப்ளம் தான் வரும் இந்த மனசை தூக்கி இருந்தால் நீ ஓடி அனுபவத்தினால மனசு பக்குவது ஒரு பக்கம் இருக்கட்டும் அறிவை கொடுத்தாத்தான் நல்லா பக்குவப்படும் சொல்றேன் என்னோட டாபிக்ல இது இல்ல அறிவை கொடுத்தாதான் மனசு அறிவும் அனுபவம் இணையற போதுதான் மனம் நன்றாக பக்குவப்படும் அறிவு இல்லாம வெறும் அனுபவம் மனசுக்கு பக்குவத்தை கொடுக்கும் என்று நம்ப முடியாது ஆக அறிவும் தேவை அனுபவமும் தேவை மனதை பற்றிய அறிவும் உலக வாழ்க்கை அனுபவங்களும் மனதிற்கு தேவை அப்படி இருந்தால்தான் மனசை நாம செல் பண்ண முடியும் கர்ம யோகம் எதுக்காக சொல்லியிருக்கு மனசுக்காக தானே சொல்லியிருக்கு சித்த சுத்திங்கிறது எதுக்கு சித்தத்துக்கு தானே சித்த எதுக்கு சித்தத்துக்கு தானே சித்த எதுக்கு சித்தத்துக்குத்தானே ஞானம் எதுக்கு சித்தத்துக்குத்தானே எல்லாமே சித்தத்துக்கு தானே வேண்டியிருக்கு நான் இன்னும் கொஞ்சம் மெதுவாக சொல்றேன் ஒன்னொன்னா சொல்றேன் மனசு வந்து எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்கு அதனால தான் நிறைய பேருக்கு மனசை தாங்கிக்க முடியல அசாந்தசிய மனோபாரா அமைதி இல்லாதவனுக்கு மனசு பாரம் அப்படின்னு சொன்னாங்க அசாந்தச மனோபாரா பாரோ விவேகின சாஸ்திரம் பாரோஜானம் சுராகிணா அசாந்தஸ்ய மனோபாரா துர்ஜனசுபாஷிதம் ஸ்லோகமே இருக்கு அதாவது இந்த அவிவேகிக்கு சாஸ்திரமே பாரமாக இருக்குமா சாஸ்திரம் எதுக்கு படிக்கணுங்கிற ஒரு விவேகம் இல்லை தானே சாஸ்திரம் படிப்பாங்க ஒருத்தன் சாஸ்திரம் எதுக்கு படிக்கணுங்கிற விவேகமே இல்லைன்னா படிப்பாங்களா நம்ம ஊரில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஸ்கூல்லெல்லாம் கூட இப்போ ஆன்மீக அமைப்புகள் நடத்தக்கூடிய பள்ளிகள் இப்போ ராமகிருஷ்ணா ஆர்டராக இருக்கட்டும் சாரதா ஸ்கூலாக இருக்கட்டும் எல்லா ஆர்டர்லேயும் அவங்க அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் சன்னியாசிகள் சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் தான் இந்த ஸ்கூல இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறாங்க அவங்க நடத்துகிற போது என்ன பண்றாங்க இந்த லௌகிக்க வித்தியோட இந்த ஆன்மீக கல்வியும் புகட்டணும்னு ஆசைப்பட்டு அவங்க பண்றாங்க இவங்க ஸ்கூலில் சேர்ந்தா குழந்தைங்க நல்லா இருக்குங்கிற எண்ணத்துலையும் சில பேர் குழந்தைங்களை கொண்டு விடுறாங்க இதுவும் நடக்குது ஆனால் அப்படி நடத்தினாலும் கூட அந்த தாய் தந்தையர்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம் என்ன தெரியுமோ இந்த ஸ்கூலில் விட்டா சாமியார் ஆகிடுவாங்க ஊழியிருக்கு பாடத்தையும் சொல்ல அதுதான் கொஞ்சம் என்ன நினைக்கிறார்கள் பாரோ விவேகினாஸ்திரம் அவிவேகளுக்கு சாஸ்திரமே பாரம் ரொம்ப ஆழ்ந்து பற்று வச்சிருக்கிறவனுக்கு அக்ம்மான மோபாரம் அமைதி இல்லாதவனுக்கு மனம் பாரம் அதனாலதான் மனசை மறக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறான் பெத்தடின் போட்டுக்கிறான் மதுவை குடிக்கிறான் கடலை குடிக்கிறான் சிகரெட்டை குடிக்கிறான் கவலையை மறக்கணும்னு சினிமாவை பார்க்குறான் எல்லாம் என்னென்னா மனசு தாங்க முடியல ஆல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சென்டர் எங்கே இருக்குதுன்னா மனசு தான் அசாந்த மனோபாரா துர்ஜனசிய சுபாஷிதம் போய் நல்ல இந்த மாதிரி சுபாஷிதொன்னால் அவனுக்கு அதுவே ரொம்ப பாரமாக இருக்கும் பிடிக்காது எரிச்சலாக ஒரு கேட்க மாட்டான் இதெல்லாம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அசாந்தஸ்த மனோபாரகான்னு சொல்ல போய் இந்த ஸ்லோகத்துக்குள்ளே நுழைஞ்ச மனசு வந்து நமக்கு நிறைய பேருக்கு பாரமாக இருக்கிறதுனால இந்த யோகிகள்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா இந்த மனசு தான் பிரச்சனையாக சொல்லி இந்த மனசை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாரு அதுதான் பிரச்சனை இல்லை மனோநாசகா இந்த மனோநாசகாங்கிற வேர்டு நிறைய பேருக்கு என்ன ஞானத்தை கொடுத்துருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை எல்லாம் வந்து தெளிவான கிளாரிட்டி இருக்காருன்னு தெரியல மனோ என்ன அப்புறம் சொல்லுவாங்க ஒரு மகானை பார்த்து அவருக்கு மனம் நாசம் ஆயிடுச்சு அப்படிமா மன நாசமானா எப்படி பேசுறார் எப்படி காரியம் எல்லாம் பண்ணுறார் அந்த நிலை வந்தால் தான் உனக்கு அது புரியும் ஒரு சரியான பதில் தான் தப்பிக்கிற பதில்னு வேறு நமக்கு புரியலைன்னு சொன்னால் நாம் சொல்கிற பதில் நம்ம டீசன் அந்த நிலைக்கு போனால் தான் அது உனக்கு தெரியும் தெரிய போயிட்டு அப்புறம் ஒத்துக்கணும் ஒரு மகாத்மா சொன்னார் எடுத்த உடனே யோகா சித்த விரத்தி நிரோதா முதல்ல இதை போய் அபியாசம் பண்ணிட்டு வாங்க அப்புறம் அடுத்த பாடம் நடத்தலாம் அந்த தெரியலன்னு அர்த்தம் தைரியமா சொல்றேன் வருத்தப்படாது ஏன்னா சித்தவருத்தி எப்படி நிரோதம் பண்றதுங்கிறதத்தானே சொல்ல போற அசயோகனம் யோகித்திருத்தி நிரோதா ததா திரு சித்தவருத்திய நிரோதம் பண்றதுக்கு அபியாசம் பண்ண முடியும் அப்படி பண்ணாம எடுத்த உடனேயே சித்தவருத்தி நிரோதா எக்ஸ்பிளனேஷனே கொடுக்காம நீ போய் சித்தவருத்திய நிரோதம் பண்ணுன்னா அவன் என்னத்தை பண்ணுவான்பா அவன் குருவை நம்பி வந்திருக்கான் அவர் வந்து நீயே பண்ணிக்கோ இதுக்கு எனக்கு குரு எனக்கு போயிட்டு போட்ட இதில் நம்ம என்ன பண்றோம் துக்கத்துக்கு காரணம் உலகம் நினைக்கிறோம் இது ஒரு குரூப் இவங்க தான் மெஜாரிட்டி group. கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சு என்னமோ சாதனை பண்ணு நினைச்சு வர்றவங்களுக்குள்ள என்னன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பழா போன மனசு இந்த மனசை அழிக்காத வரைக்கும் எனக்கு வேறதில்லை அப்படின்னு சொல்லி மனசை அழிக்க பாக்கிறேன் நல்ல எக்ஸாம்பிள் சொன்னார் ஐ ஹாவ் பாடி ஐ ஹாவ் மைண்ட் என்ன நான் உடலை உடையவனாக இருக்கிறேன் இந்த உடம்பு சரியில்லைன்னா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் உடம்பு அழிச்சு உடலை உடையவனாக இருக்கிற நான் உடலுக்கு நோய் வந்தால் உடலுக்கு மருத்துவம் செய்து நோயை நீக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்து உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு உன் மருந்தை சாப்பிட்டு நீக்கணும் அதை விட்டு விட்டு பாபு மனசை மனசை சரி பண்ணணுமே தவிர மனசை அழிக்க கூட அதான் ஐ ஹாவ் மைண்ட் ஐ ஹாவ் கார் கார் எனக்கு ப்ராப்ளம் பண்ணுறதுன்னா காரை உடையடான்னு சொல்றதா சொல்ல முடியாது காரை ரிப்பேர் பண்ணு அதே மாதிரி இதை பற்றி விரிவா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவி கோர் உதவினாயேன் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஹரி ஓம் ஆதிகு ஜகன்மாதா